இருபத்தி ஒன்றாவது ரெக்கார்டிங் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஏழாவது சாப்டர் பட்டி மண்டபம் விவாத மண்டபம் நிரம்பி வழிந்தது மன்னவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு சமய இலக்கிய தத்துவ கலந்துரையாடலில் கலந்துரையாடலில் ஈடுபடுவதால் பல துறை அறிஞர்களும் அங்கே கூடியிருந்தார்கள் கணிசமான அளவில் பெண்களும் குழுமி இருந்தனர் சலீமா ஜெபுனிசா உள்பட சாந்துப்பட்டும் சந்தனபுட்டுமாக அரசரின் நெற்றி தாழ முடியாத ஒரு தோல்விக்கு பிறகு எந்த ஒரு மனிதனின் சமயப்பற்றும் உறுதி செய்யப்படுகிறது பெரும்பாலும் மரண தருவாயில் பெருக்கெடுக்கும் சமயப்பற்று சிலரது வாழ்வில் முன்கூட்டியே பெருகத் தொடங்குகிறது மூன்றாம் சேரமான் இப்போது இறை வழிபாட்டில் தம்மை மறந்து கொண்டிருக்கிறார் ஆகவே சமய உணர்வின் வெளி அலங்காரமும் அவரை கவர் கவர்ந்ததில் ஆச்சரியமில்லை மன்னவர் என்ன கேள்வி கேட்கப் போகிறார் என்று சபை ஆவலோடு எதிர்பார்த்தது அவர் கேள்வியை தொடங்கினார் அதிகாலையில் சேவல் ஏன் கூவுகிறது கோழி ஏன் கூவுவதில்லை அவையினர் சிரித்தார்கள் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கிறது காரணம் இது மிகச் சாதாரணமான கேள்வி என்பதால் கோழி முதலிலா முட்டை முதலிலா என்பதும் சாதாரண கேள்விதான் ஆனால் இதுவரை யாரும் இதற்கு பதில் சொன்னதில்லையே இப்போது என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்றார் சேரமான் ஒருவர் சொன்னார் ஆண்கள் எப்போதுமே அவசரக்காரர்கள் விடுவதற்கு முன்பே விடிய போகிறது என்று சத்தமிடுவார்கள் பெண்கள் நிதானமானவர்கள் பொழுது விடிந்து விட்டதை உறுதி செய்த பிறகுதான் அதை பிறருக்கு சொல்வார்கள் சேரமான் சிரித்து சொன்னார் உண்மை அதுவல்ல உலகை துயில் எழுப்ப வேண்டியவன் இறைவனே அவன் அவனை துயில் எழுப்ப வேண்டியவள் இறைவி எதையும் தொடங்கி வைக்கும்படி தன் மணாளனுக்கு காலை நேரத்தில் அவள் கட்டளை இடுகிறாள் இறைவன் அதை உலகுக்கு அறிவிக்கிறான் அவையினர் கைதட்டினார்கள் உடனே சலீமா எழுந்து கேட்டால் இறைவனுக்கு ஒரு இறைவு இல்லாத சமயங்களுக்கு நீங்கள் சொல்வது பொருந்துமா சேரமான் சொன்னார் இறைவனுக்கு இறைவு இல்லாத சமயமே இல்லை வன்மையின் மறுபுற மென்மை ஆண்மையின் மறுபகுதி பெண்மை புறச்ச புறத்தோற்றத்தில் சைவ வனை வைணவ சமயங்கள் இறைவியை வைத்திருக்கின்றன மற்ற சமயங்கள் அகத்தோற்றத்தில் அவற்றை அடக்கி உள்ளன அறிவறியாத பாமர மக்களுக்கு புரிய வைப்பதே புறத்தோற்ற படைப்பு சலிமா திருப்தியுற்றவர்களாக அமர்ந்தாள் ஜபுனிசாசுமா இருப்பாளா அப்படியென்றால் காதல் உணர்வு இறைவனுக்கு முண்டா என்று கேட்டாள் உண்டு இறைவனது காதல் உணர்வு வெறும் சரீர இச்சை என்று அது பிறப்பின் மூலத்தை குறைக்கும் தத்துவம் உயிரினங்களை அதிகரிக்க செய்யும் உணர்ச்சி பூர்வமான தத்துவமே காதல் என்பது மானுடம் அதை நோக்கு முறை வேறு வாழ்வின் சுவையான பகுதி ஒன்றே அதை அந் வாழ்வின் சுவையான பகுதி என்றே அதை அது அது அணுகிறது அதன் மூலம் சில பிறப்புகளுக்கு அது காரணமாகிறது இறைவனது காதலில் நிகழ்ந்ததே மனித உற்பத்தி மனிதனது காதலானது நிகழ்வதே பிரஜா உற்பத்தி முன்னது ஆன்மாவில் எழுவது பின்னது சரீரத்தில் எழுவது என்றால் சேரமான் இதை புரிந்து கொள்வது இருக்கிறது என்றால் ஜெபுனிசா அப்படித்தான் இருக்கும் உங்களுக்கு இன்னும் அந்த அனுபவம் இல்லை என்று நினைக்கிறேன் என்றால் சேரமான் ஜெபுனிசா கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு உட்கார்ந்து விட்டாள் சலீமா தலையை குடிந்தபடி கால்பெருவிரலால் கோலம் போட்டாள் ஒரு வாலிபர் எழுந்து சேரமானை பார்த்து கேட்டாள் பெண்களுக்கு பருவம் வந்துவிட்டது ஒரு குறிப்பிட்ட நாளில் உணரப்படுகிறது ஆனால் ஆண்களுக்கு அப்படி இல்லையே ஒரு ஆடவன் பருவம் அடைந்து விட்டதை எப்படி தீர்மானிப்பது சேரமான் சிரித்துக் கொண்டே சொன்னார் மாமரம் பருவம் அடைந்து விட்டதை அதன் புஷ்பங்கள் காட்டுகின்றன ஆனால் பலாமரம் பருவம் அடைந்ததை எது காட்டுகிறது ஆடவன் பருவமடைந்து விட்டதை அவன் கண்களை வெளிப்படுத்துகின்றன பலாமரத்தில் காய்கள் வெளிப்படுத்துவது போல அந்த வாலிவர் குறும்பாக மேலும் கேட்டார் ஆடவர் பருவம் அடைவதற்கும் ஆண்டவன் ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தால் என்ன செய்திருக்கலாம் நீங்கள் ஆண்டவனாக இருந்திருந்தால் என்றால் சேரமான் ஒரு முது பெரும் எழுந்து கேட்டார் பிராணிகளில் மலடுகள் அதிகமாக இருப்பதாக தெரியவில்லை ஆனால் மனித ஜாதியில் சில பெண்கள் கருவுறுவதில்லை சிலருக்கு அந்த பாக்கியமில்லை அது ஏன் இந்த கேள்வி சேரமானை நெஞ்சில் அடிப்பது போல் இருந்தது அவரது கண்கள் கலங்கினார் பத்மாவதிக்காக ஒரு கண்ணும் யூஜி அழுதன புரிந்து கொண்ட அவையினர் கேள்வி கேட்டவரை முறைத்து பார்த்தவரார் சலீமா கூட சஞ்சரத்தில் அழந்திருந்தால் ஜெபு நிசா நிலைமையை திசை திருப்ப முயன்றாள் எந்த வயதிலும் சிலர் அழகாக இருக்கிறார்கள் சில சின்ன வயதிலேயே சில பேர் வயதானவர்களாக காட்சி அளிக்கிறார்கள் அது ஏன் என்னுடைய கேள்வியால் மனருக்கு திருஷ்டிப்பட்டு விடக்கூடாது என்றால் ஜபு நிசா அந்த தாக்குதலை இந்த பாராட்டுதரை பாராட்டுரை சமாளித்துவிடும் என்று அவள் கருதினாள் அது அவரவருக்கு இறைவன் வழங்கும் அளவு என்றார் சரமான் சலீமா ஒரு பெருமூச்சு விட்டாள் மனதிலேயே மனிதர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் அந்த மனம் மட்டும் மனிதர்களுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் என்று கேட்டால் சரிமா மனசு என்கிற வடமொழி மூலத்தில் இருந்துதான் மனுஷியன் என்ற வார்த்தை வந்தது அதுவே மனிதன் என்று மறைவிற்று மண் என்ற தமிழ் வார்த்தைக்கும் மனிதன் என்ற பொருள் மனத்தை கொண்டே மனிதன் நிர்ணயிக்கப்படுகிறான் விலங்குகளுக்கு ஐந்தறிவு என்றும் மனிதர்களுக்கு ஆறறிவு என்றும் கூறப்படுகிறது மனிதர்களையும் விலங்குகளையும் பிரித்து காட்டுவது இந்த ஆறாவது அறிவல்ல மனம் ஒன்றே மாமரத்து விறகுகளை எரிய விட்டே அதில் விளைந்த மாங்காய்களை கொதிக்க வைப்பது போல மனதைத் துடிக்க வைத்தே மனிதனை கொதிக்க வைக்கிறவன் இறைவன் மிகவும் உறுதியானது என்று மனம் நம்புகின்ற ஒன்று பொய்யாகி விடுகிறது பொய் என்று கருதுவது உண்மையாகி விடுகிறது இந்த பேதங்களும் சலனங்களுமே அறிவை பொய் ஆகவே மனம் இல்லை என்றால் அறிவுக்கு வேலை இரண்டும் இல்லை என்றால் யாருக்குமே தொல்லை இல்லை எனக்கும் கூட என்றார் சேரமான் அவர் பேச பேச அவரையே கவனித்து கொண்டிருந்தால் சலிமா அவளது பாதிமுகத்தை முடியிருந்த கருப்புச் செல்லாத்துணியை அவளது பெருமூச்சு தாளாட்டிற்று உடனே ஜபுனிசா எழுந்த பாரத சங்கீதத்தில் ஆரோகணம் அவரோகணம் என்று பேசப்படுகிறதே என்ன என்று கேட்டாள் ஆரோகணம் ஆசையில் முன்னேறுவது அவரோகணம் அதில் தோல்வியுற்று வீழ்ச்சி அடைவது என்றார் சேரமான் சிலர் சோகமான இசையே விரும்புவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் ஜபுனிசா அது அவரவர் நாடி நரம்புகளை பொறுத்தது சில நாடுகளில் சில உணர்வுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன ஐக்கியமாகிவிடுகின்றன எனக்கு கூட சோக இசை தான் என்றார் சேரமான் உடனே முன்பு கேட்ட கேள்வி கேட்ட அதே வாலிபர் எழுந்து அவை இந்த இரண்டு பெண்கள் மட்டுமே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்று கேட்டார் மற்றவர்களை விட அவர்கள் அறிவாளிகள் போலிருக்கிறது என்று குத்தினார் சேரமான் சலீமாவுக்கும் ஜெபுனிசாவுக்கும் உற்சாகம் காலிருந்த தலைவரை ஜிவ்வென்று ஏறியது விவாத நேரம் முடிந்து விட்டதற்கான மணி ஓங்கி ஒளித்தது எல்லோரும் எழுந்து நின்றார்கள் சேரமான் பெருமான் உள்ளே போன பிறகு மற்றவன்தான் மற்றவர்கள் வெளியே போக வேண்டும் அவர் எல்லோருக்கும் வணக்கம் செலுத்திவிட்டு உள்ளே சென்றார் மற்றவர்கள் வெளியேறினார்கள் சலீமாவும் ஜெபுனிசாவும் தங்களை மறந்த நிலையில் அங்கேயே நின்றார்கள் அரசரது திருவுள்ளம் ஆழமான சுரங்கம் அவர் ஒரு அறிவு கடல் நான் கேரள தேசத்துக்கு வந்ததற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றாள் சலீமா வெளி உலகை கண்டாலே பயப்படுகிறேனி அதற்குள் எப்படி இவ்வளவு விவரம் திருந்தவளானா என்று கேட்டாள் ஜபு நிசா ராஜதர்சனமே காரணம் என்றாள் சலீமா இரண்டு பேரும் வெளியேறப் போகும்போது சலீமாவின் காதில் ஏதோ குத்திற்று கீழே குணிந்து சலீமா அதை எடுத்து பார்த்தால் அரசில் மார்பில் அணி அரசர் மார்பில் அணிந்திருந்த தங்கமணி மாலையில் இருந்து விழுந்துவிட்ட ஒரு பதக்கம் இது அந்த பதக்கம் அரேபியாவில் செய்யப்பட்டது அதே போன்ற ஒரு பதக்கத்தை சலீமாவும் வைத்திருந்தாள் கீழே கிடந்த பதக்கத்தை எடுத்து திறந்து பார்த்தள் சலீமா அதில் ஒரு அழகான பெண்ணின் ஓவியம் இருந்தது ஆம் யூஜியானா எட்டு மணிமண்டபம் அடைந்தால் யூஜியானாவின் ஓவியத்தை பார்த்த சலிமா கொஞ்ச நேரம் திகைத்து நின்றாள் பிறகு ஜபுனிசாவுக்கு தெரியாமல் அதை மூடி வைத்துக் கொண்டாள் இல்லம் போய்ச் சேர்கிற வரையில் அவள் இதுவும் பேசவில்லை காதலின் ஜீவசக்தி எத்தகையது என்பதை அவள் அப்போதுதான் உணர்வு முடிந்தது மன்னவர் குலமே கை கட்டி நிற்கும் ஒரு மாமன்னன் ஒரு சாதாரண பெண்ணை இவ்வளக்காளு இவ்வளவு காலம் மார்பிலேசம் வந்து கொண்டிருக்கிறான் அவளது நினைவான இந்த பதக்கத்தையும் பாதுகாத்திருக்கிறான் இப்போது அந்த பந்தம் அடியோடு அறுபட்டு விட்டது என்பதன் அடையாளமாகத்தான் பதக்கம் கீழே விழுந்திருக்கிறதா பதக்கங்கள் அருந்து போகலாம் பந்தங்கள் அருந்து போகலாம் பாசம் என்ன அருந்து போக வயது வளர்ந்து கொண்டிருந்தது ஆகவே கேள்விக்குறிகளும் அவள் மீது விழுந்து கொண்டிருந்தன முதலில் அந்த கண்களுக்கு விழுந்தது இப்போது இதயத்தில் விழுந்திருக்கிறது இனி அது தேகத்தை ஆக்கிரமிக்க கூடும் இல்லம் அந்த சலிமா அரைக்கதவை அந்த ஓவியத்தை திறந்து பார்த்தால் தன் பெட்டியை திறந்து தன்னுடைய பதக்கம் இருந்த சிப்பி குமிழில் அதையும் வைத்தாள் அந்த சிமிழ் ஒரு இருதயத்தின் வடிவிலேயே அமைத்திருந்தது ஒவ்வொரு காரியத்துக்கும் காரணம் உண்டு என்பதை எண்ணிக்கூட பார்த்திராத சலிமா இப்போது எண்ணவும் தலைப்பட்டாள் கடந்த மூன்றாண்டுகளில் மலையாள கொடுந்தமிழில் அவளுக்கு ஏற்பட்ட பயிற்சியும் மாமன்னர் இடத்தில் ஏற்பட்ட பக்தியும் கேரள தேசத்தின் மீது ஏற்பட்ட பாசமும் அவளை ஒரு கேரள பெண்ணாகவே மாற்றி இருந்தது கடந்த மூன்றாடுகளில் மலையாள கொடுந்தமிழில் சில நினைவுகளை அவள் ஜபுனிசாவிடம் கூட மறைக்க தலைப்பட்டால் மறுபடியும் அரண்மனைக்கு சென்று மன்னரை பார்த்து பதக்கத்தை கொடுத்து விட்டு வர வேண்டும் என்று அவளுக்கு தோன்றிற்று அப்போதும் ஜபுனிசா கூட வருவதை அவள் விரும்பவில்லை அதனால் தான் போக நினைத்ததை அவளுக்கு சொல்லவில்லை ஒரு பெண்ணின் மீது காதல் கொண்ட ஆடவன் அந்த காதலில் திடமாக இருப்பதை அறிந்தால் மற்ற பெண்களுக்கு கூட அவளிடம் ஒரு பற்றுதல் வரும் செம்மையான காதலில் ஈடுபட்ட உள்ளங்களை பிற மென்மையான உள்ளங்கள் நெசிப்பது இயற்கை சலீமாவுக்கு சேரமானிடம் ஏற்பட்டது என்ன என புரியாத உணர்ச்சி சுகமான ஒரு வேதனை அன்றைய இரவு முழுவதும் மறுநாள் தான் அரண்மனைக்கு போவது பற்றியே அவள் சிந்தித்து கொண்டிருந்தாள் ஜபுனிசாவின் பாடல் இப்போது அவளுக்கு வேதனையாகத்தான் இருந்தது மன்னவனை எந்த நேரத்தில் பார்க்கலாம் என்று அவளுக்கு தெரியாது போனால் பார்த்து விடலாம் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்தது யானையின் துதிக்கையிலிருந்து மீண்டபோது ஒரு நாள் முழுவதும் அங்கே தங்கியிருந்த உரிமை இருக்கிறதா காவலர்க்கே அவளை அடையாளம் தெரியும் போது கதவுகள் யாரையும் கேட்டுக்கொண்டு திறக்க வேண்டியதில்லையே அவள் ஏனோ மாலை நேரத்தை தேர்ந்தெடுத்தால் தென்னங்கிட்டுகளை தாளாட்டம் தென்றல் வஞ்சித்திருக்களிலே ஊஞ்ச ஊஞ்சலாடி செல்லும்போது தானும் அதிலே தவிழ்ந்து செல்ல அவள் விரும்பினாள் ஜரிகை வைத்த ஒரு நீல அங்கியை அவள் அணிந்து முழு கையும் தைக்கப்பட்ட அந்த அங்கி அவள் அழகுக்கு மெருகூட்டியது மரதுபுறம் கூந்தலோடு சேர்ந்து செருக்கப்பட்ட இடதுபுறமாக ஒதுக்கிவிடப்பட்ட ஒரு பழுப்பு முக்காடு கார்மேகமும் செவ்வானமும் கலந்து நிற்பதை காட்டிற்று அரைமுகத்தை மூடும் சாதாரண கருப்பு சல்லாத்துணிக்கு பதிலாக ஜரிகை தைத்த சல்லாத்துணியையே அணிந்து கொண்டாள் அரேபிய பாத அரேபியனிய பாத பாணியில் காதனிகள் ஊஞ்சலாடின கண்ணாடியில் தன்னை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டாள் புறப்பட்டு வெளியே போன பிற்பாடு தான் இதற்காக என்ற நினைவே அவளுக்கு வந்தது பதக்கத்தை எடுக்க அவள் மறந்துவிட்டாள் அதற்காக அவள் மீண்டும் இல்லத்துக்குள் திரும்பிய அவளை ஆச்சரியமாக பார்த்தாள் ஜபனிசா என்ன காற்று எங்கே புறப்பட்டிருக்கிறது என்று கேட்டாள் அவள் காற்று ஒன்றுதான் துணையை இல்லாமலும் தடை இல்லாமலும் போகும் எங்கேயும் எப்போதும் நுழையக்கூடியது அது ஒன்று தானே இப்போது அந்த ஜாடையை புரிந்து கொள்ள சலீமாவுக்கு கடினமாக இல்லை ஆனால் என்ன சொல்வது என்று புரியவில்லை குத்தலாகவும் ஜாடையாகவும் திருப்பிச் சொல்லும் நிலையிலும் இல்லை வெளியே போயிருந்த இவள் திடீரென்று ஏன் வந்து என்று கோபமே தோன்றிற்று நான் அரண்மனைக்கு போய் பதக்கத்தை கொடுத்து விட்டு வரப்போகிறேன் என்று உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட்டாள் வேறு எதை சொல்லாமலும் அடுத்தடுத்து கேள்வி கேட்கும் புதிய புதிய பொய்களை சொல்ல வேண்டுமே அப்படியென்றால் நானும் வருகிறேன் என்றால் ஜபனீஸ் சலீமா அதை எதிர்பார்த்தவள் தானே மடமட வென்று மாடத்தில் ஏறி அவசரமாக பதக்கத்தை எடுத்துக்கொண்டு திரும்பினாள் ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்கு தடை நேர்ந்து விட்டது போல அவளுக்கு தோன்றிட்டு அது என்ன காரியம் என்று கேட்டிருந்தால் அவள் விழித்திருப்பாள் புரிந்தும் புரியாத நிலை அது வேறு வழியின்றி ஜெபுனிசாவை அழைத்து கொண்டு புறப்பட்டாள் சலீமா அவள் நினைத்தது போலவே அரண்மனை கதவுகள் அவளுக்காக திறந்திருந்தன முன்புற முற்றத்தில் அவர்களை அமல் செய்தார்கள் காவலர்கள் உட்புற கதவுகளையே அசையாமல் பார்த்து கொண்டிருந்தாள் சலீமா அந்த கதவுகள் திறக்க மாட்டாவா அவ அரசர் தன்னை காணமாட்டாரா என்பதே அவளுக்கு கவலையாக இருந்தது திரும்ப திரும்ப தன் ஆடைகளை சரிபடுத்திக் கொண்டால் அடிக்கடி பொறாமையோடு ஜபுனிசாவை பார்த்தாள் கதவு திறக்கும் சப்தம் கேட்டு நான் கரை காணாத மகிழ்ச்சியுடன் திரும்பி பார்த்தாள் சலிமா அங்கே நாராயண நம்பூதிரி வந்து கொண்டிருந்தாள் இளஞ்செட்டுகளுக்கு ஒரு ஏமாற்றம் இரண்டும் எழுந்து நின்றன என்ன செய்தி என்றார் நாராயணன் நம்பூதிரி மன்னரை காண வேண்டுமென்றால் சலிமா இப்போதும் அவள் ஜபுனிசாவை பேசவிடவில்லை என்னிடம் சொல்லுங்கள் என்றார் நாராயணன் நம்பூதிரி சலிமா பார்த்தாள் நாராயணன் நம்பூதிரிக்கும் பழைய நினைவு கொஞ்சம் வந்தது தூரம் மிக்க வானத்தில் எந்த பறவை பறந்தாலும் அது என்ன பறவை என்று கண்டுபிடித்த கூடிய கண்டுபிடித்து விடக்கூடியவர் அல்லவா அவர் இல்லை மன்னரிடமே நேரில் சொல்ல வேண்டும் என்று துணிந்து சொல்லிவிட்டார் சலீமா அந்தரங்கமா நான் அறியலாமா என்று கேட்டார் நாராயணன் நம்பூதிரி சலீமா குழம்பினால் யார் இந்த கிழவன் உயிரை வாங்குகிறானே என்று ஆத்திரம் வேறு வந்தது சின்னஞ்சிறிய பெண்கள் மன்னவரை பார்க்க வந்தால் எங்கள் நாட்டு தென்னை மரங்கள் கூட பயப்படும் என்று வேடிக்கைக்காக சிரித்து கொண்டே சொன்ன நாராயணன் மூதிரி நான் வேடிக்கைக்காக சொன்னேன் மன்னவர் மற்றொரு அரண்மனையில் தங்கி இருக்கிறார் என்னிடம் சொல்லலாம் என்றால் சொல்லுங்கள் ஏதாயினம் தருவதாக இருந்தால் என்னிடம் தாருங்கள் என்றால் மேலும் கொடுத்து விடு என்றால் ஜெபுனிசா சலிமாவுக்கு கோபம் கோபமாக வந்தது கையில் இருந்த பதக்கத்தை காட்டி அன்று மன்னவர் கழுத்திலிருந்து விவாத மண்டபத்தில் இது விழுந்து விட்டது இதை அவரிடம் கொடுக்க வேண்டும் என்றால் அமைதியாக அதை கையில் வாங்கி அதை திறந்து பார்த்தார் நாராயணன்பூதிரி யூஜியான தன்பதக்கத்தை எடுத்து வந்துவிட்டாள் சலீமா மீண்டும் அமைதியாக அதை மூடிய நம்பூதிரி அதை அவள் கையிலேயே கொடுத்து இதை நீங்களே கொண்டு போய் கொடுங்கள் நகரை ஒட்டி ஒரு பழைய மாளிகை இருக்கிறது முன்பு யூத தங்கிய மாளிகை அங்கேதான் தங்கியிருக்கிறார் மன்னவர் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் செல்லும் முன்பு சலீமாவின் முகத்தை நன்றாக தம் மகத்தில் பதிய வைத்துக் கொண்டார் சலீமாவுக்கு உயிர் வந்தது ஒரு பெரும் ஒத்துவிட்டால் பின்பு இரண்டு கிளிகளும் அந்த மாளிகையை நோக்கி புறப்பட்டன மாளிகைக்குள் ஒழையும் பொழுதே மன்னவர் பாடல் பாடி பூஜை செய்யும் சத்தம் சலீமாவுக்கு கேட்டது அது முடியும் வரைகள் சலீமாவும் ஜபுனிசாவும் காத்திருந்தார்கள் பூஜை முடிந்து மன்னவர் முற்றத்துக்கு வந்தார் அங்கே ஒரு பௌர்ணமியும் ஒரு அமாவாசையும் உட்கார்ந்திருப்பதை கண்டார் சலீமாவின் புதிய ஆடை ஆடை அலங்காரம் புதிய தேவதையைப் போல காட்டிற்று பட்டத்து மீண்டும் துரத்தவில்லையே என்று சிரித்து கேட்டார் சேரமான் இல்லை அந்த யானை என் கண்களுக்கு அருக உள்ளேயே நிற்கிறது அதனால் தூக்கம் வரவில்லை என்றாள் சலீமா நான் அதனிடம் சொல்லி வைத்திருக்கேன் இனி அது உன்னை துரத்தாது என்றார் மன்னவர் மன்னவரின் திரிவேணி கோலமும் புன்னகையும் சலீமாவை கவர்ந்தனர் பெரிய அரண்மனைக்கு போனோம் அங்கே ஒரு பெரியவர் இருந்தார் அவர்தான் இங்கே வர சொன்னார் சலீமா ஜெபுனிசா அவள் காதரையே சென்று அவர்தான் அமைச்சர் நாராயணன் நம்பூத்திரி மறந்து போய்விட்டதா என்றாள் சேரமான் சிரித்துக்கொண்டே என்னை பார்க்க வந்ததன் என்றார் செய்ய இரண்டு அடி உயரமுள்ள சலவைக்கல் பட்டியல் மீது வலது காலை ஊன்றி வைத்து தன் இரு முழங்கைகளையும் காலில் ஊன்றிய வண்ணம் அவர் கேள்வி கேட்ட பாணியை சலீமாவுக்கு அழகாக தோன்றியது அன்று விவாத மண்டபத்தில் இந்த பதக்கத்தை நீங்கள் தவறவிட்டு விட்டீர்கள் என்று சொல்லிக்கொண்டே தன் மார்பக ஆடைக்குள் இருந்த பதக்கத்தை எடுத்தார் சலீமா அது அவளது கழுத்து மணி மாலையோடு கொண்டு வெளியே வர மறுத்தது ஜபு நிசா இரண்டையும் பிரித்துவிட்டாள் பதக்கத்தை கையில் வாங்கிய சேருமான் மிகவும் நன்றி இது காணாமல் போய்விட்டதே என்று கலங்கினேன் இதை நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் என்றார் சலீமா அப்போது பெரும் உச்சுவிட்டாள் பிறகு அடிக்கடி உங்களோடு விவாதிக்க வேண்டும் போல் தோன்றுகிறது என்றார் கூறினாள் எனக்கும் கூடத்தான் இந்த விவாத மண்டபத்தில் உங்கள் கேள்விகள் தான் பொருள் செறிந்து இருந்தன என்றார் சேரமான் வாரம் ஒருமுறை என்பது மிகவும் குறைவாக இல்லையா என்று கேட்டாள் சலீமா ஏன் நாளைக்கு வேண்டுமானாலும் வருங்களேன் கூட்டம் இல்லாமல் விவாதிக்கலாம் என்றார் சேரமான் வருகிறோம் வருகிறோம் என்று தலையாட்டினால் ஜெபனிசா அவளை ஒரு மாதிரியாக பார்த்தாள் சலீமா நாளைக்குமா இந்த சங்கடம் கூட வரப்போகிறது என்று அவள் எண்ணிக்கொண்டாள் வேறு ஏதாவது செய்தி என்று கேட்டார் சேரமான் இல்லை நாளைக்கு வருகிறோம் என்றாள் சலீமா இருவரும் புறப்பட்டார்கள் யூஜி ஆனாவோடு துயில் கொண்ட தனியாருக்கு வந்த சேரமான் அவள் படுத்திருந்த கட்டளை பார்த்தபடி பதக்கத்தை முத்தமிட்டு சிறத்தார் இருந்தது சலீமா ஒன்பது கடற்கி தொடங்குகிறாள் சேரமான் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். திரிபுரம் எரித்த சிவனே. உன் திருச்சடையில் இடைவெளிகளுக்கு உள்ளாகவே உலகம் மூசலாடி கொண்டிருக்கிறது ஆசைக்கும் ஞானத்துக்கும் இடையே ஆன்ம பறவைகள் தவியாய் தவிக்கின்றன வாழ்க்கை ஒரு முடிந்துவிடும் என்ற எண்ணம் எல்லோருக்குமே இருக்கிறது ஆனால் உன் காலடி சுவடுகள் முன்னும் பெண்ணுமாக விழுந்து கொண்டிருக்கின்றன எல்லாம் அல்ல இவைகள் அடைக்கலம் புகுவதற்கு உன்னை தவிர வேறு இடம் ஏது இப்போது ஒரு உருது பாடல் அவரது பிரார்த்தனையை கலைக்கிறது அரபிக் கடல் அலை இல்லாமல் இருக்கிறது அழகான படகுகள் இப்போது ஆடாமல் அசையாமல் அதிலே தவழ முடியும் நல்ல படகுகள் உங்களிடமிருந்தால் கொண்டு வாருங்கள் ஒரு அழகான பஞ்சவர்ண கிளி உங்களோடு பிரயாணம் செய்ய தயாராக இருக்கிறது சேரமான் இந்த ஊடுருவலை சமாளித்தார் திசை திரும்பி அப்பிரார்த்தனையை மீண்டும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்தார் மறுபடியும் பிரார்த்திக்க தொடங்கினார் எல்லாம் அல்ல இறைவா தண்ணீர் சில நேரம் நெருப்பாய் கொதிக்கிறது நெருப்பும் சில நேரம் நீராக குளிர்ந்து விடுகிறது சிலரது உணவில் சில நேரங்களில் பூச்சிகள் விழுந்து விடுகின்றன சிலருக்கோ அந்த பூச்சிகளே உணவாக இருக்கின்றன ஆழமான கடலில் கூட சிலர் ஆறு நாட்கள் நீந்தி விடுகின்றார்கள் ஆழமில்லாத நதியில் கூட சிலரை முதலைகள் இழுத்து கொண்டே போய் விடுகின்றன ஒரு பொருளை பார்த்து கொண்டே சில கண்கள் பாராமல் இருக்கின்றன சில கண்களும் அந்த பொருளை ாமலையே கற்பனையில் கொண்டு வந்து நிறுத்தி விடுகின்றன இவையெல்லாம் என்ன உன் திருவிளையாடலை எப்படித்தான் வகைப்படுத்துவது இப்போது மீண்டும் அந்த உருது படல் பிரார்த்தனையை கலைத்தது உங்கள் படகுக்கு படகோட்டி தேவையில்லை என் மெல்லிய கரங்களே அந்த அலைகளை தள்ளிவிட முடியும் நாம் மெதுவாகவே செல்ல விரும்புகிறோம் வேகமான படகுகள் நமக்கு எதற்கு மிருதுவான பட்டுத் துணியின் மீது சாய்ந்தபடி கடற்காற்றை சுவைத்தபடி அகன்ற வானத்தை பார்த்து கொண்டிருப்போம் நிச்சயமாக அந்த வானம் நமக்கு இடையூறாக நிற்கப் போவதில்லை நல்ல படகு உங்களிடம் இருந்தால் சொல்லுங்கள் இரண்டாவது முறையாக பிரார்த்தனையில் ஊடுருவி அந்த பாடலிலிருந்து விடுபட சேரமான் விரும்பினார் பூஜை மணியே கடகடவென்று ஆட்டினார் பிறகு அதை கீழே விற்றுவிட்டு தம் இரு காதுகளையும் கைகளால் பொத்தி கொண்டார் மறுபடியும் பிரார்த்தனையை தொடங்கினார் நஞ்சு கழுத்துக்குள்ளும் நாகம் கழுத்தின் மேலும் இருந்தும் வஞ்சமில்லாமல் உலகையாளும் எம்பிரானே உன் சிரசில் ஏறி கொலிவிருக்கும் கங்காதேவி உன்னை யார் யார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லவில்லையா நீ இஷ்டையில் இருக்கும்போதும் அவள் விழித்து கொண்டுதானே இருக்கிறாள் கார் இருளில் விளக்கில்லாமல் பிரயாணம் செய்யும் பிரயாணிகளுக்கு நீ காட்டக்கூடிய ஜோதி என்ன பற்றற்ற நிலை பந்த அறுத்தல் என்ற பழைய பாடங்கள் எனக்கு வேண்டாம் நான் எதில் விழுந்துவிட்டாலும் விழுந்த இடமும் நீயே தள்ளியவனும் நீயே ஆற்றிலும் சேற்றிலும் நான் விழ அங்கே ஆறும் சேருமாக இருக்கின்ற நீ என்னை அதில் ஏன் விழவைத்தா என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் காமனை எரித்த உன் மூன்றாவது கண் இன்னும் காமத்தை எரித்ததில்லை உடலை எரித்துவிட்டு உயிரை உலாவை விடும் திருவிளையாடலின் ரகசியம் என்ன இப்போது மூன்றாம் அந்த உருது பாடல் அவர் பிரார்த்தனைக்குள் ஒழிந்தது காலமும் மலையும் காத்திருக்கப் போவதில்லை கடல் அமைதியாக இருக்கும்போதே என்னை அழைத்து கொண்டு செல்லுங்களேன் இந்த புல் பறவைக்கு தானே ஒரு படகை தேடிக்கொள்ளும் சக்தி இல்லை ஒரு ஆதார சிருதிக்கே அதை ஆவல் கொண்டிருக்கிறது வாய் சிறிதாகவும் பெரிதாகவும் வண்ண வண்ணமாக அமைக்கப்பட்ட பாரசீக ஜாடியைப் போல ஆசை அதிகமாகவும் அதை வெளியிடும் சக்தி குறைவாகவும் இந்த இளம்பெறவை இளம் பறவை பிறந்து விட்டது கடலை பார்க்கும் போதெல்லாம் கற்பனையில் படகு வந்து நிற்கிறது அந்த படகை பார்க்கும் போதெல்லாம் அதிலே ஒரு உறவு தேடப்படுகிறது நல்ல படகு உங்களிடம் இருந்தால் கொண்டு வாருங்களேன் இப்போது இந்த ஊடுருவலை சேரமானால் சகிக்க முடியவில்லை பூஜை மணியை ஓங்கி ஒலித்தபடி என் பிரார்த்தனையை திசை திருப்பும் நீ யார் ஏன் படகு படகு என்று உயிரை விடுகிறாய் உனக்கு என்ன வேண்டும் என்று சத்தமிட்டார் நான் படகு என்று சொல்வது உங்கள் இதயத்தையே என்றது அந்த உருது பாடல் என் இதயம் இறைவனிடம் படகாகிவிட்டது என்றால் சேரமான் அதில் எனக்கும் ஒரு இடம் கொடுக்கக்கூடாதா என்று கெஞ்சிட்டு அந்த உருது பாடல் ஏன் ஒருவர் ஒருவர் அது பயணம் செய்யக்கூடியது என்றால் சேரமான் அப்படி என்றால் நானே எடுத்துக்கொள்கிறேனே என்றது அந்த பாடல் நீ யாரோ நான் யாரோ என்றால் சேரமான் உனக்கும் இறைவனுக்கும் உள்ள பந்தம் எனக்கும் உனக்கும் இல்லையா என்று கேட்டது அந்த பாடல் இல்லை இல்லை என்று ஓரமிட்டபடியே பூஜை தூக்கி எரிந்தார் சேரமான் எரிந்த மணி பலமான ஓசையுடன் விழவில்லை இலேசான ஓசைதான் கேட்டது ஆனாலும் திடுக்கிட்டு விடுத்தார் இதுவரை அவர் கண்டது கனவு அவர் தம்மை அறியாமல் தூக்கி இருந்தது சலீமாவின் பதக்கத்தை சலீமா மறதியாக கொடுத்து விட்டு போன பதக்கத்தை பார்த்தபடியே கட்டிலில் சாய்ந்திருந்த சேரமான் முதலில் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தார் அதுவரை சலீமாவை பற்றிய எந்த சிந்தனையும் எழுதவில்லை யூஜியானாவின் சலீமாவின் ஓவியம் இருந்ததற்கான காரணமும் அவருக்கு புரியவில்லை தம் சமய மரபுகளையும் தம்மை சுற்றிலும் வட்டமிடம் வேறு பறவைகளையும் பின்னி யோசித்தவாறு அப்படியே உறங்கிவிட்டார் உறக்கத்தில் வந்த கனவும் ஊடுருவலுமே மேற்கண்டவை யூஜியானவை பிரிந்து பிரிந்து மறந்த நிலை பட்டத்துராணி பத்மாவதியோடும் உறவில்லாத நிலை பசுமையான அவரது மனம் நிலைகொள்ளாமல் தவித்தது அவர் விரும்பினால் கேரளத்து கிளைகளை ஆயிரத்துக்கு மேல் கொண்டு வந்து ஓரிடத்தில் பார்க்க முடியும் அந்த சவலமும் அவருக்கு இல்லை துல்லிய தூய்மையான காதல் நயத்தில் ஸ்ருதியோடு ராகமாக எழுந்து போகும் அவரது உள்ளம் மெத்தை கென்று ரசித்ததில்லை எல்லோரும் சென்று திரும்பும் மண்டபத்துக்குள் அவர் செல்ல விரும்புவதில்லை தமக்கு விருப்பமான ஒரு கோவில் தமக்கே சொந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் இப்போது அவர் மனதில் விழுந்திருந்த கோடும் ஒரு இனம் புரியாத கீரலே பக்தி அதை தணிக்குமா கடற்காற்று தவிக்குமா தணிக்குமா அடிக்கடி பக்தி செய்வது ஏதாவது ஒரு கோரிக்கையாக கோரிக்கைக்காகவே ஆகவே இப்போது அவர் கடற்காற்றை நேசித்தார் முன்னேறத்து நிலவு பழிச்சென்று வானத்தில் பிரகாசித்து கொண்டிருந்தது தம்மை ஒழுங்குபடுத்தி கொண்ட சேனமான ஒரு போர்வையை எடுத்து போர்த்தியபடி வெளியேறினார் அவர் நின்ற கோலமும் சென்ற கோலமும் யூஜி அவருக்கு நினைவுபடுத்தினார் இந்த வருஷத்தில் தானே அவர் யூஜி பலமுறை சந்தித்திருக்கிறார் சந்தடியற்ற வஞ்சை தெருக்களில் சிந்தனையற்ற ஒரு மனிதனின் காலடி ஓசை மட்டும் க்ரிச் க்ரிச் என்று கேட்டுக்கொண்டிருந்தது மாடத்து சாளரங்களில் இளம் தம்பதிகள் அரவணைத்து கொண்டு நிற்பதை அவர் காண முடிந்தது தவளைகளின் பாடலுக்கு சில வண்டுகள் சுத்தி சேர்த்து கொண்டிருந்தன காற்றினால் வளைந்து ஆடும் மரங்களில் அடிக்கடி சிறகை அடித்து கொண்டு மாற்றி மாற்றி உட்காரும் பறவைகளின் ஒரி அவர் காதுகளுக்கு கேட்டது தன் குதிரை வீரர்கள் கைகளில் பலா பாலா ஏந்தி பாலா ஏந்தி சாலைகளில் உருவி கொண்டிருப்பதை அவர்களால் அவரால் காண முடிந்தது கடற்கரைக்கு அவர் வந்து சேர்ந்தபோது நங்கூரம் பாய்ச்சப்பட்ட பல நாட்டு நாவாய்களும் அங்கே ஆடி அசைந்து கொண்டிருந்தனர் சில கலங்களில் ஏராளமான தீவெட்டி வெளிச்சம் தெரிந்தது அயல் நாட்டினர் பலர் அங்கே கும்மாளம் அடிப்பதை அவர் பார்த்தார் ஒரு மே ஒரு களத்தின் மேல்தட்டில் இறைச்சியும் மீனும் பதப்படுத்துவதை காற்று அள்ளி கொண்டு வந்து அவர் நாசியில் ஏற்றிற்று ஏராளமான நாவாய்களில் செருக்கப்பட்டிருந்த தீவெட்டிகள் கடலிலேயும் நட்சத்திரக்கூட்டம் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருப்பதைப் போல காட்டின குடிவெறியில் சில யவனர்கள் கதி இல்லாமல் சுதி இல்லாமல் பாடுவதையும் தொண்டை தாங்காத அளவு கத்துவதையும் அவர் அன்றைக்குத்தான் பார்த்தார் ஒரு களத்திலிருந்து இன்னொரு களத்திற்கு உணவுப் பொருள்கள் ஓடிக்கொண்டிருந்தன ஒவ்வொரு களத்தின் பகுதிகளிலும் ஜாடிகளில் இருந்த நரவு வகைகள் கடலோடு போட்டியிட்டன சுறுசுறுப்பான தமது துறைமுகத்தை இரவு நேரத்தில் சேரமான் இப்போதுதான் பார்த்தார் யாருக்கும் தெரியாதபடி அவற்றுக்கு வெகு தூரம் தள்ளி ஓரிடத்தில் வந்து அவர் அமர்ந்தார் அவருக்கு சிறிது தூரத்தில் கடலோரமாக இரண்டு இளம்பெண்கள் கடலியில் காலை சிரித்து விளையாடிக்கொண்டிருந்தார்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள அவர் முயற்சி செய்யவில்லை கடல் மணல கோலமிட்டமாறு சிறிது நேரத்தில் முழங்கால் அளவு இழுத்துச் செல்வதை அவர் கண்டார் சுற்றும் முற்றும் பார்த்து கைத்தட்டினார் குடித்துவிட்டு ஆடிக்கொண்டிருந்த யாருடைய காதல் அமது உடனே அவர் கரை ஒரு மீனவரின் படகை கடலையை தள்ளி அலையை கடந்து அந்த பெண்களை தேடத் தொடங்கினார் நல்ல படகு யாரிடமாவது இருந்தால் சொல்லுங்களேன் என்றது நெஞ்சத்தில் எதிரொலித்ததுக்கு முக்காடி படகை தழைநார் அடுத்த பேரலை அவரது படகையும் காலம் அது என்பதை சேரமான் அறியவில்லை சுழல்களுக்கு இடையே அவர் நீந்தினார் அப்போதும் உயிரோடு அந்த பெண்களை காப்பாற்றி கடவுள் அமைத்த மேடை